الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه واصحابه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ذُمَّا ذم اتَّقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَنْ لَا تَخَافُوا وَلَا تَهْزَنُوا وَأَبِشِرُوا بِالْجَنَّةِ الَّذِي كُنْتُمْ تُوَعَدُونَ صدق الله العليم عن ابن عباس دلي الله عنهما قال فان الله رسول الله صلى الله عليه وسلم زكاه الفطر فطرۃ للاسلام من اللغم والرفث وطعمه للمساكين ومن ادها قبل الصلاه فهي زكاه مقبوله ومن ادها بعد الصلاه فهي صدقه من الصدقات رواه ابو داود صدق رسول الله صلى الله عليه وسلم اي تلك الغلالين தன்மேலான ஆதிக்குwidetilde வேதிருக்க கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலாவுக்கு எல்லா புகழும் தொழவாத்துனும் கர்ணமாரியீம் ஸலாமந் நம் சாந்தி பேருக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் சையदुल முர்சலீன் ஷபியல் முஜனபி മുഹമ്മதுர் ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர் கல்மீலிலும் அபரதலின் அனைத்து வலி முரைகலையின் சீரான மரவிலே பின் பச்சி நடந்த ஆல ஸஹாபுகள் தாபீன் கல் தபுத் தாபீன் கல் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக வாழ்க்கையிலே ஒரு சிறப்பு மிக்க நாளை தந்து அந்த மகத்துவமான ஒரு இடத்திலே கழிக்க கூடிய பாக்கியம் பெற்ற நல்லவர்களே எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களெல்லாம் அவருடைய சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த சிறப்பு மிக்க விடயங்களை தீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும் இந்த விடயங்களை தவித்து நடக்குமாறு எங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறோம் ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் என்ன உதவி செய்து கொள்கின்றேன் தண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லவன அல்லா நாம் எல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே நாமெல்லாம் சரீர சௌக்கியமாக இருக்கக்கூடிய காலத்திலே சிறப்பு மிக்க ஒரு காலத்தை தந்து அந்த காலத்தினுடைய இறுதி நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மாதத்திலே யார் யாரெல்லாம் சிறப்பு மிக்க பல நல்ல அமல்களை செய்தார்களோ அபுலேஸ் தபால கவத்தால அந்த மக்களுடைய அமலை கபூல் செய்தார்கள் வாழ யாரெல்லாம் இந்த சிறப்பு மிக்க காலத்திலே இந்த உலகத்தை விட்டு மறைந்து கபிரை அடைந்து விட்டார்களோ அப்படியான நல்லவர்களுக்கும் எல்லா முஸ்லீமான ஆண்பெண்கள் அனைவர்களுக்கும் கொடுத்து அவருடைய கபிரை வெளிச்சம் ஆக்கி வைப்பான இந்த ஷரப்புமிக்க காலத்திலே நோயின் காரணமாகவும் ஏனே வேதனையின் காரணமாகவும் அமல் செய்ய முடியவில்லையே ஷரப்புமிக்க காலத்தை நல்ல முறையிலே கழிக்க முடியவில்லை என்று கவலையோடு இருக்கிறார்களே அத்தனை பேருக்கும் அவர்களுடைய கத்தத்தையும் போக்கி வைப்பானுடைய நல்லே நம்முடைய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் இந்த ரமல்லானை எதற்காக வேண்டி தந்தான் என்று சொன்னால் அல்லாஹுடைய பொருத்தம் நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் நாம் எந்த நிலைமையிலே இருந்தாலும் சரிதான் ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும் ஒரு வியாபாரத்துறைய அதிபதியாக இருக்கட்டும் ஒரு சாதாரணமாக ஊழியனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ரமுனைசத்து மாரகமத்த ஆளாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஆளா சிறப்பு மிக்க இந்த காலத்தை எங்களுடைய ஆலயத்திலே சந்தரிக்கிறான் ரமலாருடைய காலம் என்றால் நாம் நினைக்கக்கூடாது சில கடமைகளோடு அந்த மாதத்தை கடைத்து விட்டோம் என்பது அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தனிநபராக இருந்தாலும் சரி குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி சமுதாயத்தோடு தொடர்புள்ளவனாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவர்களும் படிப்பினை பெறக்கூடிய வழிகாட்டல் இந்த ரமதானுடைய காலத்திலே அமைந்திருக்கிறது அவங்களுடைய குணங்களை எப்படி நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அவங்களுடைய செயல்களை எப்படி சீருள்ளதாக ஆக்கிக் வேண்டும் சமுதாயத்தோடு எப்படி தொடர்புள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை எப்படியெல்லாம் பெற முடியும் என்பதை வழிகாட்டக்கூடிய ஒரு அருமையான காலம்தான் இந்த ரமலானுடைய காலம் கண்ணியத்துக்குரியவர்களே ரமலாடைய காலம் எங்களை விட்டு சென்று விட்டாலும் ரமலானுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய கடமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ரமலானுடைய எங்களுடைய கடமை முடிந்தது அல்ல ரமலானுக்கு பொத்தத்தை பெ கடமைகள்பர் முன்கதுல்லே அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரபல்யமானவரையாம் சொன்னார்கள் முகமது முன்கதுல்லேயே சொன்னார்கள் அடியாரின் மீது அதிருப்தி கொண்டவனாக இருக்கிறான் திருப்தி அல்ல அதிருப்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன அடையாளம் தெரியுமா அவன் தொடராக சில நல்ல வேலைகளை செய்து விட்டு அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல வேலைகளை விட்டுவிடுகிறானே இப்படியான ஒரு மனிதன் ஆபமான காரியங்களை தவறான காரியங்களை விட்டு விடுகிறான் ஆனால் அதை தொடர்ந்து செய்வதற்கு தயாராகிறானே இப்படியான மனிதன் நூக்குரிய நிலைமை வரும் என்று சொன்னால் தமிழிசா அவன் மீது அதிருப்தி கொண்டிருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்ற கருத்தை முகமதுபடி முன் கஜர் ரஹ்பத்து காலத்திலே நாம் என்ன செய்தோம் அநாதைகளை ஆதரித்தோம் நீண்ட நேரத்துக்கு பின்னாலே எங்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டோம் படிக்கின்ற மாணவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அவருடைய முன்னேற்றத்திற்கு அவன் பல எடுத்தோம் சமுதாயத்திலே நலந்தவர்களை நாம் கவனித்து أبرا لكم يوذبك لي السيدون إذا نلمي رمضانك في <تصفيق> النالم كودة ربيندو يلي يندو سننال محمد بن منجد الرحمة الله يلي يصلي بي تنجل الليا الله عليه عزيب تكري عني عالم عند عني عالم كودة نلمي ينجل كودة نامرند بڑاكود آذن هذا دعوذبار بن أفوال رضي الله عنوهل شرف ميكي صحاباك اللي يولبركت ولكتلي يه سوركتلي كوند ننمارا يمسلل پتت பத்து சகாபாக்கள் சிறந்தவர்கள் அதன் ஆட்சி காலத்தில் ஒரு பகுதி இந்த உலகத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள் இருந்ததுமிக்க ஒரு சகாபியார் கடைசி நேரத்தில் புரட்சிக்காரர் அவர்கள் மீது பிரச்சினை ஏற்படுத்திவிட்டார்கள் கொலை செய்வருக்கு தயாராகி விட்டார்கள் அனு அவர்கள் வீட்டினுடைய கூரைக்கு மேலே சொன்னார்கள் என்ன சகோதரிகிறேன் நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் சில நன்மைக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒன்பது நூற்றி ஐம்பது ஒட்டைகளை என்னுடைய செலவிலே கொடுத்திருக்கிறேன் இந்த காலத்தை பொறுத்த அளவில் ஒரு ஒட்டையனுடைய தொகை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேலாக உள்ளதில்லை ஒன்பது நூற்றி ஐம்பது ஒட்டகைகளை சிலாத்துடைய சேவைக்காவது நான் கொடுத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல தண்ணீர் தட்டுப்பாடான சமயத்தில் சிறியங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று அறிந்த பொழுது வேற ரூமா என்ற கிணத்தை அதிகமான பணம் கொடுத்து வாங்கி நான் அவர்களுக்கு செய்திருக்கிறேன் கைக்கு மேலே இருந்து நான் எப்பொழுது உடன்படிக்கை பயாத்தி செய்தனும் அன்று முதல் இந்த வலது கையினால் எந்தவிதமான அதிருப்தியான வேலை நான் செய்த கிடையாது இப்படியெல்லாம் அதற்கு உதவானது எல்லா அழகான முறையிலே சொல்லி வைத்தார்கள் காணுகிறார்கள் பேர் வருகிறார்கள் என்ன செய்ய நீங்க நோம்பு துறை கேட்டாங்க மறுநாள் ஒதுமான் ரலிஹோடு அசுரத் தொலகைக்கு பின்னால் எப்போது புரட்சியாளர்கள் அவர்களுக்கு தெரியாமல் வந்து அவர்களை தாக்கி அவர்களை ஷகிட் ஆக்கிவிட்டார்கள் நோன்போடுதான் விட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மனிதர் எந்த நிலைமையில இருந்தாலும் அல்லாஹுடைய திருப்தி அல்லாஹுடைய பொருத்தம் கடைசி வரைக்கும் தேவை என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு அழகான படிப்பினராக இருக்கிறது இந்த திருப்தியை தரக்கூடிய ஒரு பயிற்சி உள்ள காரணம் தான் நம்மளையெல்லாம் அடைந்துவிட்டு விடைபெற்று செல்கிறது இந்த சிறப்புமிக்க உறுதியாக கொள்ள வேண்டியிருக்கிறது கண்ணியத்திற்கு அல்லாஹுடைய நல்லே சிறப்புமிக்கொண்டிருக்கிறோம் கடமைகளை செய்துவிட்டோம் இந்த கடமைக்கு பின்னாறு நாம் எப்படி நடந்து கொள்ளேன் என்பதனை நம்முடைய சிறப்புமிக்க குரானின் மூலமாக சொல்லிக்காட்டுகிறான் என்ற கடமையை செய்தோம் அந்த கடமைக்கு பின்னாலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ಎಂಬುದிலே குர்ஆன் சொல்கிறது واذا ابنتुम من عرفات فذكر الله عندما عند المشعر الحرام وذكره كما هداكم وان كنتم من قبل هله من الله மக்களே ஹஜ்ஜுடைய كلمه இருக்கிறதே ஹஜ்ஜுடைய كلمه எல்லமே முக்கியமான ஒரு كلمه தான் அரфаவுடைய தன்னி தங்கி தங்கிகிறது அல் ஹஜ்ஜு அரфа ஹஜ் என்று சொன்னால் அரபா அந்த அரைப் பிரே அந்த அரபாவிலே தறிவிடுவது இந்த அரபாவிலே தரித்துவிட்டு நீங்கள் வருகின்றாவை வந்து அடைஞ்சதுக்கு பின்னாலே பது குரு அல்லாஹுடைய கடமைகளை அல்லாஹுடைய வணக்கத்தை அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் உங்க கடைசி இடமான உங்களுடைய கடமையை முடித்து விட்டீர்கள் அல்லாவுடைய வணக்கத்தை செய்யுங்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நிலைமைகளை உருவாக்குங்கள் கடைசியா நீங்கள் உங்களுடைய அனைத்து கடமைகளை முடித்து விட்டால் கொஸ்தக அவனிடத்திலே நீங்கள் புலை பொறுக்க தேடுங்கள் உங்களுடைய குற்றத்துக்காக வேண்டி அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் என்ற கருத்தை இந்த சொல்லிக் காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லே மனிதனுடைய வாழ்க்கையிலே சில விபரீதங்கள் சில அல்லாஹுடைய வேதனை தரக்கூடிய விடயங்கள் ஏற்படுவதற்குரிய காரணங்களில் ஒன்று அவன் செய்யக்கூடிய பாவம் பாவத்தின் மூலமாக அறிவுடைய மறக்கத்தில் இல்லாமல் பாவத்தின் காரணமாக பொருளாதாரத்துறை அபிவிருத்தி மறக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறது எத்தனையோ விடயங்களே சொல்லலாம் அந்த அமைப்பிலே சொல்கிறான் உங்களுக்கு ஏவப்பட்ட கடமையை நீங்கள் செய்துவிட்டால் அல்லாவிடத்திலும் மண்ணைப் பொதுக்குரு அவருடைய கடமைகளை நீங்கள் தொடராக செய்யுங்கள் என்று ரம்முசர் சமாரகவத்தால சொல்கிறான் ஏனென்று சொன்னால் இஸ்து குமார் செய்ய விடயம் இருக்கிறதே ஒரு சாதாரணமான விடயம் அல்ல நபி அடையாளம் ஒரு அருமையான சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் ஒரு சபையில் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நூறு தடவைகள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கட்டார்கள் குற்றங்களை மன்னிப்பாய பாவத்தில் விளக்கப்பட்டு என்னுடைய பாபம் மீட்சி பெற்ற ஒரு மனிதரா என்னை ஆட்சி விடுவாயா என்று சொல்லி மிகு அரே நூறு தடவை கட்டதாக கூறுகின்றன நல்லவருக்களை பற்றி அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சக நேரங்களிலே என்ன செய்வாங்க அல்லாவுடைய பாபத்திற்காக வேண்டி கொண்டாடக்கூடிய இஷ்டகுமார் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் யூப் அலி இஸ்லாத்து அவருடைய பிள்ளைகள் யாக்கு அலையாத்து தந்தைக்கும் தவறு செய்தார்கள் தன்னுடைய சகோதரனுக்கும் தவறு அளித்தார்கள் இதையெல்லாம் கடைசியிலே உணர்ந்து கொண்டு தவறு என்பதை புரிந்து அந்த சகோதரர்கள் தந்தையிடத்தில் கேட்கிறாங்க தந்தையாரே நாங்கள் செய்தது தவறுதான் என்னுடைய சகோதரருக்கு அநியாயம் செய்து விட்டோம் எங்களுக்காக வேண்டி அல்லா இடத்துல புலபுரத்தை அதிலேதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய சிறப்பு இருக்கிறது என்று சொன்ன பொழுது சௌபாஸ்தான் நமக்கு அலை பிறகு பிறகு ஒரு தினத்தில ஒரு நேரத்தில் அல்லாவிடத்தில் உங்களுக்காக வேண்டிய பிழை பெருக்க தேடல் என்று சொன்னார் பிறகு என்ற வார்த்தை நேரத்தை குறிப்பதாக தக்சை வளமாக்கல் எழுதுறது கண்ணிய தூக்குரியவர்களே அல்லாஹுடைய நாம் பல அமல்களை செய்த கடமைகளை முடிக்கக்கூடிய ஒரு தரவாயில் என்று பின்னாலே நம்முடைய அமல்கள் தொடர வேண்டும் நம்முடைய பாவமணி இஷ்து குபாரை வேண்டும் அதன் மூலமாகத்தான் உங்கட பாவங்களை அல்லாவிடத்தில் சுகமான வாழ்க்கையை அல்லா தருவான் உங்களோட பொருளாதாரத்தில் குழந்தை பாக்கியத்தில் அருள் புரிகிறான் அதற்கு ஆரம்பப்படி முதலாவது நீங்கள் இஷ்து என்ற கருத்தை தெளிவான முறையிலே சொல்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் சிந்திக்க வேண்டும் நல்ல வழிகளை நாம் உலகத்தில இருக்கக்கூடிய காலத்திலே தான் செஞ்சு செஞ்சு சொல்லுகிறான் முதலாவது வாரத்தில் என்னுடைய அருள் வருகிறது தமிழானுக்கு பின்னாலும் துணராசிங்களை பார்த்து இரக்கத்தோடு சொல்லுகிறான் ஆனால் நாள மரும لقد قمت بسيطة من قرآن قرآن على هذا المرأة يقولون يوم يقوم الرح والملائكة والملائكة صبقا لا يتكلمون إلا ما أذن الله الرحمن وقال صوابه مرمنا لأي الله عند ملكه لأي الله يقولون اذا كنت تتكلمون اتنا من ملكه لأي الله اللهم يقولون عنبه التنفار سيقولون آيات برهرد والروح ملكه لأي تريب الجبري للسلام அவங்களும் அங்க இணைப்பா யாருக்கும் பேச முடியாது அல்லாஹுடைய அதிகாரம் யாரெல்லா இடத்திலே யாரும் பேச முடியாது கருணை காட்டும்படி கேட்க முடியாது இப்படியான ஒரு கட்டத்திலே வலாயு அதனு யாருக்குமே உத்தரவு கிடையாது தமிழிசார் இந்த உலகத்தில் இப்படி செங்க நான் அருள் புரவீரன் இறக்கத்தோடு சொல்லுகின்ற அந்த ரப்பு மரமநாளையில இப்படி அதிகாரத்தோடு இருப்பதாக இருந்தால் இங்குடைய நிலைமைகளை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் الله ينال ينال يرغل ابن ابراهيم عليه الصلاة والسلام ورخل الله ينال قطع كعبا ورخل ماري يبا فتل كعبا ورخل شربي ميكت كعبا ورخل كده يسيري اللهم ارتك دعا ورخل قرآن تلبان مرين صلي قرد ربنا تقبل من نا إنك عند سميع للي يا الله ني يويا قدمي نان سيري بطني ني ينائي سننا يو عليا سيري بطن يا الله உன்னிடத்திலே கேட்கிறேன் எந்தவிதமான குறையும் இல்லாமல் மரம நாளையிலே அதாவது என்னுடைய முகத்திலே வீசி விடாதவாறு இதை நீ ஏற்றுக் கொள்வாயாக இதை அங்கீகரிப்பாயாக குறைகளை மன்னித்து விடுவாயாக முழுமையான நன்மையை தருவாயாக என்று இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வலாம் அவர்கள் அர்ஹார முறைகே சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் ஒரு கடமையை செய்துவிட்டு அந்த கடமை அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா அது நம்மிடத்தில் நிரந்தரமாக வர வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக எப்பொழுதும் வருகிறதோ அதுதான் கபூலியத்துக்குரிய அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் தமிழ்நாடு காலத்தில் வாசமான உணவு நம் முன்னே இருக்கிறது பசியுடைய நேரம் ஆனால் யாரும் பார்க்கவும் ஒரு பிடி கூட எடுத்து மனசு வரல காரணம் விலக்கி வைத்திருக்கிறார் உண்ணக்கூடாது அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் ரமலானுக்கு பின்னாலே நாம் என்ன செய்யறோம் லஞ்சம் வாங்குறோம் அநியாயமான முறையில உழைக்கிறோம் மனாதை சொத்து நம்ம கையில் இழுக்கிறது பிறருடைய மனங்களை புண்படுத்தி விட்டு நாங்கள் பணம் வரைத்து உண்ணுவது நல்லமா எந்த ரம்பு தமிழ்நாடு காலத்திலே தின்பதற்கு தடை அதே ரம்பு தான் ரமலானுக்கு பின்னாலும் இதைக்கு தடை விதித்திருக்கிறான் அதை இசுகாமத்தாக பின்பற்றுவது எங்களுடைய கடமை என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது கண்ணியத்துவர்களே நம்ம எல்லாம் சில நேரங்கள் உதவி செய்கின்ற பொழுது கடமையான தாகம் அறிஞர் வச்சுக்கிறீங்க கடுமையான தாகம் யாருமே பார்க்கல பாக்கி எடுத்து வாய்க்கொப்பளிக்கின்ற பொழுது ஒரு மினர் தண்ணியை உள்ளுக்கு போட்டாலும் சென்றாலும் யாருமே பார்ப்பது கிடையாது நோன்பாடி மாதிரி நடிக்கலாம் இருந்தாலும் அல்லாஹுடைய அச்சம் மனசிலே இருக்கிறது அல்லாஹ் விலக்கி வச்சிருக்கிறான் அல்லாவுக்காகவே இந்த கடமையை செய்கிறேன் இந்த கடமையின் மூலமாகத்தான் உலக்கத்திலும் மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற முடியும் என்ற அமைப்பினை நாம் செய்கிறோம் இந்த நிலையிலே ரமதானுக்கு பின்னால எங்கள மது பார்வையை தொடர்ந்தால் அல்லாஹ் எங்களை தண்டிப்பானா இல்லையா எந்த ரப்புக்காக வேண்டி ரமதானுடைய காலத்திலே விட்டோமோ அதே மாதிரி ஏன் விடக்கூடாது எந்த ரப்பு விளக்கி வைச்சிருக்கிறானோ அதே விளக்கரை சமூகத்து பின்னாலும் இப்படியான காரியங்களை விரைச்சி வச்சிருக்கிறா இல்லையா இதை பயன்படுத்துவது அவசியமா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க அனுசரிக்கணும் பாப்பா அம்மாவை பார்க்கணும் அதே நேரத்தில் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் வாய் துறந்து பேச முடியாமல் இருக்கிறாங்க அவங்களோட கஷ்டத்தை அறிந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கஷ்டத்தோடு சுலபத்தோடு சென்று பல நூறு அமல் நன்மைகளை பெறுவதற்காக வேண்டும் அதற்கு பின்னால் அமலார் முடிஞ்சதைக்கு பின்னால நாங்களும் எங்கட நாங்களும் எங்கிற நிலைமை சமுதாயம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல தொழகைக்கு பின்னால ஒரு வாழ்த்தை துவா கேட்பதற்கு எங்களுக்கு மனம் இல்லை எங்கிடத்திலே வேலை செய்கின்ற பணியாளுடைய சம்பளத்தை கூட சீராக கொடுப்பதற்கு எங்களுக்கு மனம் இல்லை எங்களுக்கு உழைச்சி தாராங்கள அவர்களுடைய மனங்களை பிராரத்தியாலும் அவங்களோடு பேசி பகிர்ந்தளி பயிற்சி நேரம் என்று சொன்னால் எங்கட அமல் கபூலியா இல்லையா என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது கண்டித்திற்கு அல்லாவுடைய குரான் சொல்லுகிறது இன்னல்லு ரூமு அல்லாத ரப்பு என்று ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு பொருத்தமான அமல்களை தொடராக செய்கிறார்களே குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரமல்ல தொடராக செய்கிறார்களே இவருக்கு அல்லா கொடுக்கக்கூடிய இஜத் என்னவென்று மலத்துகள் இறங்குறாங்க மலத்துகள் இறங்குறாங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க அல்ல உங்களுக்கு சுரக்கத்தை வச்சிருக்கிறார் உங்களுடைய நிலைமைகளை சீராக்க வைச்சிருக்கிறார் என்று மலத்துகள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய பாக்கத்தை அல்லா வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதற்கு சான்றாக பார்த்தா தமிழாருடைய காலத்திலே நடைபெற்ற அகரு அழகான விடயம் எங்களுக்கு நிறைய படிப்பு நிற்கும் சிந்தனை முஸ்லீம்கள் ஆயத்தம் எதுவுமே கிடையாது அதற்குரிய எண்ணமும் இல்லை யுத்தம் செய்ய வேண்டிய நிலவும் உறுதியான ஈமான் அல்லாவின் கொண்ட தப்புவான் பலமான தொடரான அமலுடைய தன்மை அல்லாஹூ ஜன்ன ஆயிரம் மரக்குகளை இன்னும் மேற்கொண்டுள்ள மலக்களை இருந்தார் என்று சொன்னால் குரான் என்ன சொல்லுது நல்லவருக்களின் மீது தொடராக அமலோடு தொடர்த்தி இருக்கிறார்களே இவ்வருக்களின் மீது அல்லாஹுடைய மலக்களை இறங்குகிறார்கள் என்பதை சிறப்புமிக்க குரானின் மூலமாக எங்களுக்கு படிப்பை தருகின்றன கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு ஆசு பிரதி அல்லாஹுவானு குறைசேரலால் சஹிதாக்கப்பட்டு சகிதாக்கப்பட்டது மட்டுமல்ல என்ன செஞ்சாங்க அவங்கட உறுப்புகளை துண்டம் துண்டமாக வெட்டி சிதைவு செய்வதற்காக வேண்டி குறைசியல் தயாராக அல்லாஹுடைய நல்லவர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று ஆதிவரது எல்லாருக்கு வத்தால் விரும்பல ஆண் தேனி கரை அனுப்பி அனுப்பி தேனி கூட்டத்தை அனுப்பி அந்த குறைசியர்கள் ஆதிவரது ஜனாதாவை நெருங்க முடியாத அளவுக்கு அல்லா பாதுகாத்து வைத்திருக்காங்க இந்த வருகிறாரீங்க ஒருக்காக வேண்டி தழும்பல் ஏற்பட்டிருக்கிறது காரணமாக வச்சுக்கிறீங்க யாராவது திடீரென ஒரு அவசரமான கொஞ்சம் ஒரு கவலையான ஒரு விடயத்தை திடீரென செய்கிற சொல்லுற பொழுது எங்களுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுத்த செய்கிறது ஒரு மன அதிர்ச்சி ஏற்படுகிறது حضر جبليه صلات والسلام <سؤال> يقولون يا رسول الله يا وفات ايناه ابن وفات ايناه عرش عذرن دي صناه فالله عليه وسلم صناه سعد بن معاد رضي الله وفات ايناه سبب الائزة سبالك و تعالى پرتت نرکت نبت عند تحابيان صليبت صلا الله عليه وسلم صناه ابن ودي جنازة ايناه يلوذن آير ملك القلب دي كندرد سبحان الله يلوذن آير ملك القلب دي كندرد ان الذين قالوا அந்த அமைப்பிலே செய்து கொண்டு செலுத்தான மக்களுக்கு அல்லாஹுடைய மலத்தில் இறங்குறாள் என்பதை சிறப்பான முறையில் சிந்திக்கிறான் என்று அனுகர் சொன்னார்கள் சகாதியிடத்தில் நான் ஒரு அமானிதமான விடயத்தை சொல்லி வைக்கிறேன் அதை நீங்கள் யாரிடத்திலுமே மௌத்துக்கு முன்பு சொல்லிடாதீங்க இந்த விடயத்தை பயிரங்கப்படுத்துவதாக இருந்தால் மௌத்துக்கு பின்னாலே தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக சுகவீனம் முட்டிருக்கிறேன் நோயோடு இருக்கிறேன் ஒரு நான் படுக்க இருக்கின்ற பொழுது சில மனிதர்கள் வந்தார்கள் அவர்களை நான் உற்றுநாக்கிறேன் அவர்கள் மனிதர்கள் அல்ல மனித சுபாபம் கொண்டவர்களாகவும் தெரியவில்லை அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் என்னிடத்திலே வந்தார்கள் என்னிடத்திலே சுவாத்தை விசாரித்து விட்டு என்னோடு முசாஃபா செய்தி எனக்காகவே துவா செய்து விட்டு சென்று விட்டார்கள் நான் ஏற்றுக்கொண்டேன் அவர்கள் மனிதர்கள் அல்ல அல்லாவுடைய மலக்குகள் அல்லாஹுடைய மலக்குகள் தமிழைத்தான் அவருடைய பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தது எனக்கும் தந்தான் என்பதனை அழகான சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த விடயத்தை நான் ஹயாத்தா இருக்கிற காலத்தில் சொல்லிடாதீங்க மக்கள் மத்தியார்கள் அல்லாவுடைய கொஞ்சம் அல்லாஹ் முஸ்லிமே இலக்கர் என்னையும் என்னுடைய மகனாரையும் அல்லாஹ் உனக்கு பொருத்தம் இல்ல நீ விரும்பக்கூடிய முஸ்லிமாக ஆக்கி வைப்பாயா என்று அழகான முறையில் சொன்னார்கள் தமிழ்நாடு காலத்தில் ஒரு முஸ்லீமத்திலே என்ன பண்பு இருந்ததோ அத்துண பண்போடு நடந்து கொண்டும் யாராவது கொஞ்சம் அவசரமாக பேசினா கூட தமிழ்நாடு காலம் பொறுமையோடு இறங்கி என்று சொன்னோம் நம்மிடத்தில் ஒருவர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசினா கூட நிதானமாக நடந்து கொண்டு இது முஸ்லீமுடைய பண்பு ஆனால் அமுதான பின்னாலே இதே நிலைமை வர வேண்டும் என்பதைத்தான் அருமை இப்ராஹிம் அலை சலாத் அவர்கள் தன்னுடைய துவாவிலே செடி வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய நல்லே அல் முஸ்லிமும் யாரு தெரியுமா தன்னுடைய பிற முஸ்லீம்களுக்கு அணை இழைக்கிறான் தன்னுடைய மனங்களை புண்படுத்த மாட்டான் வாழ்க்கையை சீரழிக்க மாட்டான் அதே போன்று தன்னுடைய கையினால் கையை குறிப்பிடுவது காரணம் தெரியுமா இன்னைக்கு நவீனமான காலம் ஒரு பட்ஜனை அமைக்கினாவே என்ன எத்தனை விதமான விடயங்களை கண்டுகொள்ளக்கூடிய விடயம் பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கின்ற ஒரு காலம் எனக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை சீரழிக்க வேணுமா ஒருவருடைய மானத்தை திரைக்க வேணுமா அதாவது நம்ம யாராவது பளிந்து வாங்கணுமா இந்த கையினாலே அமைக்கி அமைக்கித்தான் அல்லா பாதுகாக்க வேண்டும் இது முஸ்லீம் பண்பல்ல ரமலானுடைய காலத்தில் எப்படி பேணுதலாக இருந்தோமோ அதே பேணுதலோடுதான் ரமலானுக்கு பின்னாலும் நம்முடைய அடிவை தொடர வேண்டும் நம்முடைய வியாபாரத்தை தொடர வேண்டும் குடும்ப வாழ்க்கையை தொடர வேண்டும் அப்பொழுதுதான் தத்தன தெலு அலைஹிபுல் மலாய்கா அல்லாஹுடைய மணக்குகள் எங்களுடைய இறுதி நேரத்தில் இறங்கி எங்களுக்கு சுபோசோபனம் செய்வார்கள் சொல்லுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே பத்துல கேட்டாங்க ஏற்றுக் கொள்வாயா இஷ்டகுபார் என்று சொன்னா முன்னுள்ள பாவங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் குலைபெருக்க தேர்வு இதற்கு முன்னால் இப்படி பாவம் செய்திருக்கிறேன் இதற்கு பின்னால் அது போன்ற பாவங்களிலே நான் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கூறுவது இதற்கு பின்னாலே உனக்கு பொருத்தம் வேலைகளை செய்வதற்கு என்னை விளங்க செய்து விடாது என்ற அடிப்படையிலே தான் நம் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து இந்த அருமையான துவா கட்டது இதை கேட்க வேண்டிய பொறுப்பு எங்க இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடையாளர்களே நம்மளை பத்தாலா சிறப்பான ஒரு காலத்தை தந்தது மாத்திரமல்ல அந்த ரமலா பிடித்த நோன்பு புனிதமாக அடைய வேண்டும் என்பதற்குரிய முறைகளையும் காட்டித் தந்திருக்கிறான் அந்த முறைகள்ல ஒன்றுதான் சித்திரை என்பது இந்த நோக்கத்திற்காக வேண்டும் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் அபுலக்காராம் நம்முடைய ரமல்லாலை பிடித்த நோன்புல ஏதாவது குறைபாடுகள் அளிக்கும் மனிதன் தானே மனித அமைப்பில சில தவறுகள் நடந்திருக்கும் தெரிக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அந்த தவறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நிறைவோடு அல்லாவிடத்தில் அந்த ரமலான் செல்ல வேண்டும் ஏழைகளுடைய மனங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் நாங்கள் பெருநாள் கொண்டாடுறது அவர்களும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற சகோதரத்துவத்திற்காக வேண்டித்தான் இந்த சதக்கத்தில் பித்தராவை எங்களுக்கு வச்சிருக்கிறோம் கவலைக்குரிய விடைய வேண்டும் என்று சொன்னா சில இடங்களை பார்க்கிறோம் காற்றில் பித்தராவை என்று சொல்லி கொண்டு வராங்க வாகன தோட்டி இறங்குவது கிடையாது கண்ணாடிய படிச்சு யார் யாரும் தேவையில்லாத பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நீங்களாவே கொண்டு கொடுங்க நீங்க போங்க வாகனமா இருந்தாலும் சரி நடந்து சரி கொண்டு சந்தோஷமா அவங்களோட கையினால கொடுங்க அவங்க பெற்று அல்ஹம்ல என்று சொன்னால் அந்த அல்ஹம்லா அரசுடைய துணை உசுப்பை உங்களுக்காக நடந்து கொண்டால் இந்த முறையில் நடந்து கொண்டால் உங்களுக்காக வேண்டிய மனத்தல் துவா செய்கிறாங்க மற்றவருடைய மனதை சந்தோஷப்படுத்த போகிறாரு இவருடைய வாழ்க்கையை சிறப்பை ஏற்படுத்த என்று சொல்லி மலத்தல் துவாக்குறாங்க மலக்கல் எங்களுக்காக வேண்டிய இறங்கி துவாக்கி வைக்கிறாங்க அல்லாஹுடைய கிருமையினால் இந்த அருமையான நிலைமை ஏற்படுத்துங்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே இங்களுடைய ரமலானுடைய கடைசி காலம் நேரம்தான் எங்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்கக்கூடிய ஒரு காலம்தான் என்ன காலம் காலம் பிறநாளுடைய காலம் சில பெரியவர்கள் நோன்பு பிறநாளுடைய நாள் இரவு வந்து விட்டால் அந்த எல்லாம் அழ ஆரம்பிச்சுடுவாங்க அழுவாங்க சிறைமாம் சிறைமாம்களுடைய கருத்தரை எழுதுகிறாங்க அவங்களுடைய கண்கள் கண்ணீர் நிக்காதா என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்து கொண்டே இருக்குமா காரணத்தை கேட்டா சொல்லுவாங்க அல்லாஹ் வரக்கத்தாக தந்தான் அடுத்த வருஷம் நான் இருப்பமோ இல்லையோ தெரியாது இது கபூல் செய்யப்பட்டது தெரியாதுயா அல்லா இது கபூல் செய்யப்பட்ட பொருத்தத்தை போட முடியும் இம்மை மரபுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கவலையோடு அழுத வரலாறு இருக்கிறேன் ஆகவேதான் கடைசி அந்த செவ்வாறு முதல் நாளான அந்த பிறனாருடைய இரவை ஹயாத் ஆக்குங்கு அழைவு சொன்னார்கள் யார் இரண்டு பிறனாளுடைய இரவுகளை அமலை கொண்டு ஹயாத்தாக்கிறார்கள் மக்கள் எல்லாம் கடைசி காலத்தில் மஸ்து மாற அழைய ஆரம்பிப்பாங்க நிலைமை அப்படித்தான் இந்த நிலைமையில அல்லாஹ் தெளிவான அறிவை தெளிவான உள்ளத்தை நல்ல செயலை அல்லாஹூ ஜெல்ல ஜெயாலு இந்த ஹயா மக்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள் அவர்கள் அல்லாஹூ கண்ணியவர்களே என்பது அகலாக்கோடுதான் பண்பாட்டோடு வளர்ந்தது சிறப்போடு வளர்ந்தது நாற்பதாயிரம் வயசுல அல்லா நபிப்பட்டதை கொடுக்காம ஒரு பதினைஞ்சி ஈடுவதற்கு தகுதி உள்ள அவருடைய அகலாக்கை அறிய வேண்டும் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் தமிழ் அருமையான முறையை கொடுத்தான் ஆகவே பிறநாளுடைய தினம் என்பது ஆடல் பாலோடு சம்பந்தம் அல்ல கவரைப்பது உறவினருடைய வீட்டுக்கு சென்று சொல்லுங்க மனதை சந்தோஷப்படுத்துங்கள் ஆதரித்து நாம பல இனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அகலாத்து நம்முடைய பண்பாடு நம்முடைய இஸ்லாத்துடைய வளர்ச்சியுடைய சிறப்புகள் இந்த விடயங்களின் மூலமாகத்தான் நாம் காட்ட வேண்டியிருக்கிறது அந்நியர்களை ஆதரித்து இஸ்லாம் அல்லாத சகோதரர்களையும் ஆதரித்து சில அருமையான முறைகளை இந்த பிறனா மூலமாக வெளிப்படுத்துங்கள் அல்லா உங்களுக்கு சமுதாயத்துக்கு சேவை செஞ்ச நன்மையை தருவான் ஆகவே தான் எந்த சிறப்பான பாக்கியமான நாளை மாதத்தை அந்த அருமையான மாதத்துடைய முழு பயனையும் பெற்று குத்தீங்களே அபுல் ஐஸ்த் தபாரம் மனைவியையும் ஆக்கி அருள் புரிவானாக பாவங்களை மன்னித்தருள்வாக எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரும் பாவங்களையும் மன்னித்தருள்வாக கண்ணியமான ஒரு மாதத்தை தந்தாயா அல்லா எங்களால் பிடித்தோம் வேறு பல வணக்கங்களை செய்தோம் மனித இரண்டு அமைப்பிலே சில தவறுகள் நடந்திருக்கிறார் மன்னிக்க கூடியவரை நீ மன்னித்தருள்வாயாக எங்களுடைய இந்த ரமலானே கடைசி ரமதானாக எங்களுக்கு ஆக்கி வைத்து விடாதயா அல்லா யாரெல்லாம் எங்களுடைய வீடுகளிலே சுகமையை நிமிட்டிருக்கிறாரோ கவலையினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஆறுதல் அளிப்பாயாக யாருக்கெல்லாம் லேலத்திற்கு பாக்கியத்தை கொடுத்து சிறப்பிட்டாயிரோ நல்ல மக்கள் எங்களுடைய மாதா பிதாக்களையும் குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவாய எங்களையும் அவர்களையும் தரகத்தில் விடுதலை செய்யப்பட்ட நல்லவர்களை ஆக்கி வைப்பாய் இந்த நாட்டை ஒரு சுவித்தமான நாடாக ஆக்கி வைப்பாய அனைத்து இன மக்களும் ரம் யாருடைய வணக்கத்தினால் ஒற்றுமையோடு வாழக்கூடிய சுரப்புளை இரமாக ஆக்கி வைப்பாய் அங்கே அறுத்து அருள் புரிவாய்